நமது ஆறுயிர் நண்பராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உசிதம் உன்னதற்கே த பெஸ்ட் ஃபார் காட் வாசிக்க வேண்டிய பகுதி மார்க்கு பதினான்காம் அத்தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் ஆனாலும் மக்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் அவர் பிரித்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கரையத்திற்கு விற்று தருத்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நல்ல செயலை அவள் செய்திருக்கிறாள் தருத்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் உடலில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அத்தியாயம் நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன் நான் எலவசமாய் பெற்று என் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் தொழுகையை குறித்த படிப்பினைகள் பாடுகளின் வார நிகழ்வுகளில் நிறைய உண்டு பண்டிகைக்கு இரு திறங்களுக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட இரு தியாக காணிக்கைகளை குறித்து சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம் கொடுத்த இருவருமே பெண்கள் கடைசியாக தனக்கு இருந்த இரண்டே காசுகளை கொடுத்துவிட்ட விதவை உறுத்தி அது மார்க்கு பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் தன்னிடம் இருந்த விலையுறந்த தைலத்தை இயேசுவின் மீது கொட்டிவிட்ட பெண்மணி அடுத்தவள் அது மார்க்கு பதினான்காம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம் இவ்விரு செயல்களையும் இயேசு வெகுவாய் பாராட்டினார் அழியாத படிப்பினை ஒன்று இங்கு உண்டு இவ்விரு பெண்களும் தங்கள் எதிர்காலத்தை விட ஆண்டவரையே பெரிதாக கருதினார் அவ்விதவை ஏற்கனவே வறுமையில் இருந்தவள் ஆனால் தனக்கு உள்ளதை எல்லாம் அவள் போட்டுவிட்டாள் தனது எதிர்காலத்துக்காய் தேவனை முழுவதுமாய் நம்பி தனக்கு உள்ளதை முழுவதும் கொடுத்து விட்டாள் வெறுமனே தசம மட்டுமல்ல அடுத்தது தைலத்தை பொறுத்தவரை அது ஓராண்டிற்குரிய சராசரி கூலியாகும் ஐம்பத்தி ரெண்டு ஓய்வு நாள் போனால் மீதி இருக்கிற சில பண்டிகை நாட்கள் எல்லாம் கழித்தால் வேலை நாட்கள் என்று ஓராண்டிற்கு வருவது முன்னூறு நாட்கள் ஒரு நாளைக்கு பொதுவாக சராசரி வருமானம் ஒரு வெள்ளி பணம் ஸோ முன்னூறு வெள்ளிக்காசு என்றால் அது ஏறக்குறைய ஓராண்டின் சம்பளம் சம்பாத்தியம் என்று சொல்லலாம் அவளது குடும்பத்தில் அது ஒரு பரவலை சொத்தாகவோ அல் அவளுக்கு வரும் மணமகனுக்கு பரிசளிக்கவோ வைக்கப்பட்டிருந்திருக்கலாம் அத்தைல புட்டியை திறந்துவிட்டால் முழு மனத்துடன் அத்தைலத்தை ஒரு முறைதான் நாம் அனுபவிக்க முடியும் அவளுக்கோ அவளது ஆண்டவர் அவளது எதிர்காலத்திலும் சிறந்தவர் இச்செயலை ஏச உடனே அகில நற்செய்தி பணியோடு இணைத்தது எத்தனை ஆச்சரியம் இச்சுவிசேஷம் உலகில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவள் நினைவாக கூறப்படும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அகில நற்செய்தி பணியில் உண்மையான நாட்டங்கொண்டவர் எவரும் பழைய ஏற்பாட்டு தசமபாக மனப்பான்மையிலிருந்து வெளிவந்தே ஆக வேண்டும் நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்தவம் வழி உபாத்தி அவ்வளவுதான் அதற்காகவே நியமிக்கப்பட்டது அதாவது சிறு பத்தமாக பள்ளிக்கு கூட்டி கொண்டு போய் அக்கம்பக்கம் சிதனைகளுக்கு பாதுகாத்து கவனமாய் வீட்டுக்கு திரும்ப கூட்டி வரும் வழி துணை பொருள் அது ஒரு கிரேக்க பழக்கம் அதைத்தான் இங்கே அப்போ சிலன் இந்த பாலர் அல்லது துவக்கப்பள்ளி நிலையிலிருந்து என்றுதான் நாம் முதிர்ச்சி அடையப் போகிறோமோ தெரியவில்லை துக்ககரமாக அதே நாளில் அவள் இயேசுவின் மீது தைலத்தை ஊற்றியதை அடுத்து உடனே யூதாஸ் காரியோர் பிரதான ஆசாரியரிடம் சென்று தனது ஆண்டவரை முப்பது காசுகளுக்கு விற்று போட்டான் அப்பெண்மணிக்கு அவளது ஓராண்டு சம்பாத்தியத்தை விட ஆண்டவர் விரும்பப்படத்தக்கவராயிருந்தார் யுவதாசிற்கோ ஒரு மாத ஊதியமே அவனது ஆண்டவரை விட பெரிதாக தெரிந்தது நீங்கள் எந்த வகையரா கொடுப்பேன் கொடுப்பேன் என் கையை கடிக்கும் வரை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று நான் தீர்மானிப்போம் ஒரு கல்லறையில் இவிதம் எழுதப்பட்டிருந்தது வாட் ஐ ஸ்பெண்ட் ஐ ஹேட் வாட் ஐ சேவ்ட் ஐ லாஸ்ட் வாட் ஐ கேவ் ஐ ஹேவ் நான் செலவழித்தது என்னிடம் இருந்தது நான் சேமித்தது தொலைந்தது நான் கொடுத்தது என்னிடம் இருக்கிறது நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன் நான் இலவசமாய்பற்று என் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் உன்னதரே உமக்கு நன்றி சொல்கிறோம் உம்மை வணங்குகிறோம் தாழ விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் எங்களுடைய பொருளால் எங்களுடைய சம்பத்தால் எங்களிடத்தில் இருக்கிற உசிதமான காரியங்களினால் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கற்றுத்தார் ஏதோ ஒரு சில ரூபாய்களை நாணயங்களை காணிக்கையாக கொடுத்து விட்டு நிம்மதியாக இருப்பதை விட கொடுத்து கொடுத்து எங்கள் கையை கடிக்கும் வரை தியாக உணர்வுக்குள்ளாக கடந்து சென்று எங்களுக்கு மிக உசிதமாக வைத்திருக்கிற பொருட்களை கூட உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒரு அர்ப்பணமாக ஒரு தொழுகையாக நாங்கள் எழுந்துவிட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒரு விதவை ஒரு இளம் பெண்மணி எதிர்காலத்தையே உமக்கு முன்பாக ஊற்றிவிட்டார்களே எதிர்காலத்தை விட எதிர்காலத்துக்கு ஆண்டவராகிய நீர் தானே பெரியவர் இந்த அருமையான பாடத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தியாக உணர்வுள்ளவர்களாக உமக்கு நாங்கள் காணிக்க செலுத்த உதவி செய்யும் நீரே எல்லாவற்றுக்கும் பார்த்துறார் நீர் ராஜா ஒரு ராஜாவை நாங்கள் எப்படி கணம்பன பண்ண அப்படி கணம்பன பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்